நமது நற்றினை வானொலியின் வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்தி நற்றின குவியலுக்காக சென்னையிலிருந்து பதில்கள் ஒன்று பி சி சி ஐ யின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்திய முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி இரண்டு உலக வறுமை ஒழிப்பு தினம் அக்டோபர் பதினேழாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது மூன்று இந்திய கைவினைப் பொருட்கள் மற்றும் பரிசு கண்காட்சியின் நாற்பத்தி எட்டாவது பதிப்பு கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்றது இனி இன்றைய கேள்விகள் 1. இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கு இடையே எந்த மாநிலத்தில் இரண்டு நாள் பங்குதாரர்கள் கூட்டம் நடைபெற்றது 2. கோல் என்பது எந்த சமூக ஊடக நிறுவனத்தின் ஒரு திட்டம் 3. சிலி நாட்டின் எந்த நகரத்திற்கு அவசர கால நிலையை அந்நாட்டின் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் நன்றி மீண்டும் சந்திப்போம்